அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளி இலந்தேசமானுவல் இந்த நட்சனின் தலைப்பு சாதனையாளர்கள் போலியோவால் கால்களில் சக்தி இழந்து மருத்துவர்களால் நடக்க இயலாதவர் என்று கைவிடப்பட்ட வால்டர் டேவிஸ் தன் மேலுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையால் உயரம் தாண்டும் போட்டியில் நிறைய பயிற்சிகள் எடுத்து ஆறடி பதினொன்றரை அங்கலம் தாண்டி உலக சாதனை படைத்தார் ஏழை விறகுபெட்டின் மகனாக பிறந்த ஆப்ரகாம் லிங்கன் தன் மேல் எவ்வளவு தூரம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி அந்தஸ்து அளவிற்கு உயர்ந்திருக்க முடியும் பலதுகால் முழுவதும் செயலற்ற நிலையில் சக்கர நாற்காலிலேயே உலகை சுற்றி வந்து பனிரெண்டு ஆண்டுகள் அமெரிக்க ஜனாதிபதியாக பணியாற்றிய ரூஸ்வெல்ட்டின் தன்னம்பிக்கையை அளவிட முடியுமா காது தனக்கு சுத்தமாக கேட்கவில்லையே என்று சோர்ந்து விடவில்லை பீத்தோவோன் ஒன்பதாவது சிம்போனி என்ற இசை அமைத்து உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஆனார் பாரடைஸ் லாஸ்ட் உட்பட புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகளை மக்களுக்கு வழங்கிய கவிஞர் மில்டன் பார்வையேற்றவர் சிந்திப்போம் சாதனையாளர்களாய் மாறும்படி நம்பிக்கையை வளர்ப்போம் நன்றி